நெல்லிக்காய் சாறு எடுத்து நல்லுடன் குதிக்க வைத்து தையில பதமாக்கி அதை தலையில் நல்ல ஸ்கால்ப்ல எல்லாம் நன்றாக தேய்த்து ஊற வைத்து ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சு தலை குதித்து வந்தால் இளநரை நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்